சச்சிதானந்தரூபாய விஸ்வோபத்தியாதிஹேதவே தாபத்ரயவிநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நும கவிங்கிற யோகியானவர் நிவிச்சக்கரவர்த்திக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் முப்பத்தொம்பதாவது ஸ்லோகத்தை படிக்கிறோம் இப்போ ஸ்ண்மன் சுபதிராணி ரதாங்கபாணே चयानि ஜன்மார்மாயே கீதாணி நாம ததர்த்தகி விங்க விச்சேத் பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் இதுதான் பாகவத தர்மம்னு உபதேசம் பண்ணுகிறார் லோகே லோகேன்னா இந்த மனுஷரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் லோகேன்னா இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுன்னு அர்த்தம் பண்ணலாம் இந்த சரீரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் இவ்வுலக வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம் சுபத்ராணி கீதானி நல்ல பாடல்கள் நம்ம பாடுற பாடல்கள் நமக்கும் உலகத்துக்கும் மங்களத்தை செய்யணும் பத்ராணி அப்படின்னு சொன்னால் மங்களம் சுபத்ராணின்னா ரொம்ப உயர்ந்த மங்களம் எல்லாருக்கும் மனசாந்தியை கொடுக்கக்கூடியது உலகத்தில் பொருள் புலநின்பம் மாத்திரம் இல்லை நிறைய புண்ணியங்களும் அதுக்கு மேலான மனசாந்தியும் நல்ல மன நிறைவும் உண்டு பண்ணக்கூடிய கீதங்கள் பாடல்கள் சுபத்ராணி கீதாணி அது மாத்திரமல்ல தர்த்த காணி அந்த பாடல்களுக்கு பொருள் யாருன்னா பகவான் தான் அந்த பகவானுடைய மகிமைகள் எல்லாம் உபதேசிக்கக்கூடிய அந்த மங்களகரமான பாடல்கள் அது மாத்திரமல்ல ரதாங்க பாணேகே யானி ஜென்மானி ரதாங்க பாணின்னு சொன்னால் ரதாங்கம்ங்கிறது சக்கரம் தேரோட ஒரு அங்கம் என்னது முக்கியமான அங்கம் சக்கரம் அந்த சக்கரத்தை கையில் வச்சுருக்க மகாபாரத்தில் தெரியும் தேர் சக்கரத்தையே எடுத்துகிட்டு போனார் பகவான் பீஷ்மரை வதம் செய்ய போகிற போது ஆதமே எடுக்க மாட்டேன்னு சொன்ன பகவான் சக்கரத்தை எடுத்தார் அது மாத்திரமில்ல கையில் சக்கரம் வச்சுருக்கிறது வேறு விஷயம் இங்கே ரதாங்கபாணிஹி அப்படின்னு சொன்னால் ரதத்தோட ஒரு அங்கமான சக்கரத்தை கையில் வச்சுருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் ரதாங்கபாணேஹே யானி ஜென்மானி அவர் எத்தனை ஜென்மா அவதாரம் பண்ணியிருக்காரோ அத்தனை அவதாரங்களையும் சொல்கிறது மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் இது மாதிரி எத்தனையோ அவதாரங்களெல்லாம் பகவான் பண்ணினார் இல்லையா அந்த அவதாரங்கள் அந்த அவதாரத்தில் பகவான் செய்த அனுகிரகங்கள் துஷ்ட நிகிரம் சிஷ்ட பரிபாலனம் இது மாதிரி மகிமைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு கர்மாணி அப்படியே பகவத்கீதையையும் பகவான் சொன்னார் நாலாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் இருக்குது ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவதா என்னுடைய பிறப்பையும் என்னுடைய செயலையும் எவன் உள்ளவாறு அறிகிறானோன்னர் அங்கே நிறைய நுணுக்கமான தத்துவ விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி பகவானுடைய ஜென்மத்தையும் கர்மத்தையும் யார் தத்துவ ரீதியாக தெரிஞ்சுக்கிறானோ தியா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதி சோர்ஜுனர் பகவான் அவன் தேகத்தை விட்டதுக்கு பிறகு மறுபடியும் தேகம் எடுக்க மாட்டான் அர்ஜுனான்னு சொன்னார் அதில் நிறைய தத்வார்த்த விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கு அர்ஜுன்கிட்டையும் அந்த இடத்துல அவதாரத்தை பற்றி சொல்கிறார் இங்கேதான் பரித்ராணாய் சாது நாம் எதா எதாஹி தர்மஸ் எல்லாம் வருது நாலாவது அத்தியாயத்தில் அதை நான் நினச்சி பார்க்குறேன் அதாவது யானி ஜென்மானி யானி கர்மாணி ரெண்டையும் சேர்த்துக்கணும் அப்புறம் மூணாவது யானி நாமணி பகவான் எத்தனை அவதாரம் எடுத்தார் அதில் என்னெல்லாம் காரியங்கள் எல்லாம் பண்ணினார் அதில் பகவானுக்கு என்னெல்லாம் பேர்கள்லாம் வந்துது அத்தனையும் அதை சொல்லணும் பாடுறது அது மாத்திரம் இல்லை யாராக பாடி கேட்குறது மொகான்கள் சொல்லி கேட்குறது ஸ்ருண்வன் ஷ்ருண்வனுனா கேட்டுக்கொண்டு சில சமயம் பாடுவான் சில சமயம் இப்போ மற்ற பாடுறத கேட்பான் அது மாத்திரம்ல விலஜகா காயன்னு ஏற்கனவே சுபத்ராணி கீதானி தர்த்தகாணி அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் இப்போதான் காயன்னுன்னு வந்திருக்கு அதாவது பகவானுடைய மகிமைகளெல்லாம் சொல்கிற பாடல்களை பாடிண்டு அதன் மூலமாக பகவானுடைய செயல்கள் பகவான் பண்ணின லீலைகள் அவருடைய திருநாமங்கள் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டு அதே சமயம் பாடிக்கொண்டு விலஜகா விலஜகான்னா வெக்கம் அர்த்தம் கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் ஏன்னா எல்லோரும் என்னை பற்றி என்ன நினப்பாளோ பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினப்பாளோ அப்படின்லாம் நினைக்காம யார் வந்தால் என்ன யார் நம்ம கூட வந்ததும் இல்லை கூட வரப்போகிறதும் இல்லை அதனால் பகவன் நாமாவை சொல்லி விசிற்ச லஜ்ஜாம் யோதித்தே சொன்ன வெட்கத்தை விட்டு இந்த மனசை பக்குவப்படுத்துறதுக்காக இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு அகங்காரம் அமகாரத்தை எல்லாம் விட்டு அசங்கஹான்னு வேற சொல்லியிருக்கு எதோடையும் ஒட்டிக்காமன் காயன்னு காயன்னுனா நன்றாக பாடிக்கொண்டு விச்சரேத் சஞ்சரிக்க வேண்டும் நிமிச்சக்கரவர்த்தி கேட்டது பாகவத தர்மங்களையெல்லாம் சொல்லுங்கோன்னு பகவானே நினச்சுன்னு இருக்கிறவன் பகவானுடைய மகிமைகள் எல்லாம் பாடிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இப்படி சஞ்சரிக்கணுங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அழகான விஷயம் ஸ்ருண்வன் சுபத்ராணி ரதாங்க பாணே ஜன்மாணி கர்மாணி லோகே கீதானி நாமி ததர்த்த